வணக்கம் நற்றினையின் ஒரு கீர்த்தனா நதிகள் தனக்காக ஓடுவதில்லை தனக்காக ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்காக வாழ்கிறான் ஆம் நதிகள் தனக்காக ஓடுவதில்லை மரம் தனக்காக பழுப்பதில்லை நெல் தனக்காக விளைவதில்லை ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்காக வாழ்கிறான் என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்